ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஆச்சாரங்கிற தலைப்பில் ஒரு முக்கியமான ஒரு சரித்திரத்தை பார்த்துன்னு வரோம் அந்த சரித்திரத்தில் மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்னா அப்படி கெங்க நேராக ஒரு புன் குழந்தையாக வந்து பகீரதனிடத்தில் எதற்காக நீ தபஸ் பண்ணுற உனக்கு என்ன வேணும்னு கேட்ட அப்போது பகீரதனு சொன்னான் என் முன்னோர்களில் பல பேர் அகால மரணத்தை அடைஞ்சுட்டா அவர்கள் அனைவரும் சத்கத்தையை அடையணும் அதற்கு கெங்கை கீழே வரணும் பூமிக்கு வரணும் அதற்காக தான் நான் தபஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் நான் தான் கெங்கேன்னு அப்படியா நீ வரணுமே பூமிக்கு வரணுமே அப்படின்னா எதுக்குன்னா மாதிரி அவர்களுடைய எலும்பு சாம்பல் எல்லாம் கடக்கு அதில் நீ வந்து விழுந்தே ஆனால் அவர்களுக்கு நல்ல சத்கதை அடையும் அப்படின்னு கபில மகர்ஷியினுடைய வாக்கு நீ வரணும்ன அந்த எலும்பு சாம்பல்களெல்லாம் பூமியில் இருக்குதுன்னு நினைக்கிறியா பூமிக்கும் கீழே போயிடுத்துண்ணா கெங்கை பாதாளத்துக்கு போயிடுத்து அவைகள்லாம் பாதாளம் வரைக்கும் நான் வரணும் அப்படின்னு கட்டாயம் நீ வரணும்னு கேட்டான் பகீரதன் நான் வரதை பற்றி இல்லை நான் வரேன் என்னுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்குறா போல எனக்கு இடம் வேணும் அப்படின்னு கேட்டான் அவசியம் நானே அதற்கோல் இடம் தரேன் நான் மேலேருந்து கீழே விழும்பொழுது வேகமாக விழுவேன் கீழே அதற்கு ஈடு கொடுக்குறா போல் எனக்கு ஒரு தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அது பரமேஸ்வரனால் தான் முடியும் வேறு யாராலேயும் அது சாத்தியமில்ல நீ இன்னும் தபஸ் பண்ண நோக்கி அப்படின்னா மேற்கொண்டு தபஸ் பண்ண ஆரம்பித்தான் பகீரதன் அப்படி தபஸ் பரமேஸ்வரன் நேராக வந்தார் அப்போ பகீரரசன் கேட்டான் கெங்கை பாதாளம் வரைக்கும் வரையன்னு ஒத்துணுட்டா நீங்கள் கங்கையை தாங்கி பிடிச்சி எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு பகீரசன் கேட்டான் நான் தாங்கி பிடிக்க நான் தபஸ் பண்ணுறவன் எப்பொழுதும் எனக்கு இதுக்கெல்லாம் அவகாசம் இல்லை வேணாம் ஒன்று பண்ணலாம் நீ கங்கையை எந்த இடத்துல கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறியோ அங்கே நான் உட்கார்ந்து தபஸ் பண்ணுறேன் என் மேலே விழுந்து போகட்டும்னர் பரமேஸ்வரன் என் மேலே விழுட்டும் விழுந்து போகட்டும் அப்படின்னார் சரி அவசியம் அதே மாதிரி நான் காண்பிக்கிறேன் அப்படின்னு பகீரதனை சொன்னான் அப்படி கெங்கை எங்கே விழணும்னு பகீரதன் நினச்சானோ அந்த இடத்துல பரமேஸ்வரனுக்கு ஒரு இடம் கொடுத்து அங்கே பரமேஸ்வரன் உட்கார்ந்து தபஸ் பண்ண ஆரம்பித்தார் அப்படி மேலே எழுது திட திடான்னு விழுந்தான் கெங்கை பரமேஸ்வரனுடைய சிரசில் விழுந்து வர விழற வேகம் எப்படி இருக்குது அப்படின்னா ஆயிரம் டன் வெயிட்டு விழறது தலையில் அவ்வளோ வெயிட்டையும் தலையில் வாங்கிட்டு நமக்கு கொடுக்குறார் கெங்கைய பரமேஸ்வரன் அப்படி விழுந்து வருது கெங்கை கூடவே வரான் பகீரதன் முன்னாடி போகிறான் பின்னாடி கெங்கை வரான் அப்படி அவளுக்கு வழி காண்பிச்சுட்டே போகிறான் ரெண்டு மூன்று பிரிவுகளாக பிரிஞ்சு வருது அந்த கெங்கை அப்படி விழுந்து பாதாளம் வரைக்கும் அழைச்சின்னு போய் அந்த எலும்பு சாம்பல்கள் உள்ள இடத்த காண்பிச்சான் பகீரதன் அப்படி போய் அந்த எலும்புகள் மேலே விழுந்து அதையும் சேர்த்து தள்ளிண்டு போனா கெங்கை தள்ளிண்டு போய் நான் இதை மாட்டேன்னு தள்ளி க கடலில் போய் தள்ளிவிட்டா அத்தனை எலும்புகளையும் சமுத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டான் ரொம்ப சந்தோஷப்பட்டான் பகீரதன் ரொம்ப தலைமுறையாக முயற்சி பண்ணுற ஒரு விஷயம் உங்களுடைய கருணையினால் எனக்கு கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டு அந்த சமுத்திரக்கரையிலேயே அத்தனை பேருக்கும் தர்ப்பணம் பண்ணினான் பகீரதன் அவர்களுக்கு செய்ய வேண்டியதான தர்ப்பணம் ஸ்ராத்தங்களை பண்ணினான் இப்படி பண்ணி சந்தோஷப்பட்டான் இவர்கள் அத்தனை பேரும் சத்கத்தை அடையணும்னு உங்களுடைய எனக்கு வேணும்னு கங்கை கிட்ட பிரார்த்தனை பண்ணினான் அப்போது கங்கை சொன்னால் உன்னால் தான் இது முடியும் ஏன்னா அவர்களுடைய பிறப்பே சரியில்லை துர்பீஜம்னு பேர் அவர்களுக்கு கங்கை சொல்கிறா துர்பீஜம்னு சிலது அந்த ரகத்தை சேர்ந்தவர்கள் இந்த அறுபதினாயிரம் பேர்களும் அவர்களுக்கு சத்கத்தியே கிடையாது ஆனால் உன்னுடைய விடா முயற்சியினால அவர்களுக்கு இது கிடச்சிருக்கு யாவதஸ்தி மனுஷியம் கங்கா தோயு திஷ்டி தாவத் வருஷ சகசிராணி ஸ்வர்கலோகே மஹீயத்தை எத்தனை வருஷ காலம் அந்த எலும்பானது இந்த கெங்கை ஜலம் சேர்ந்த இடத்துல இருக்கோ அத்தனாயிரம் வருஷங்கள் அவர்கள் அத்தனை பேரும் சொர்க்கலோகத்திலேயே இருப்பா நீ கவலைப்படாதேன்னு அனுகிரகம் பண்ணினா கெங்கை அனுகிரகம் பண்ணிவிட்டு என்ன சொன்னால் இனிமீது அவர்களுக்கு அவர்கள் திரும்பி நம் வம்சத்துக்கு வரக்கூடாது அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா துர்பீஜம் பீஜத்திலிருந்து உருவானவர்கள் இந்த அறுபதினாயிரம் பேர்கள் விதையிலிருந்து உருவானவர்கள் இந்த சில கெட்ட விதைகள்லாம் இருக்குது அந்த கெட்ட விதைகள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது பக்கமே நீ போகாதே ஏன்னா அவர்கள் செய்த புண்ணியமோ பாபமோ தீர்ந்த பிறகு திரும்பவும் இந்த லோகத்துக்கு வரணும் க்ஷீணே புண்ணியே மத்திய லோகம் விசந்தி அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது அந்த புண்ணியமோ பாபமோ தீர்ந்த பிறகு இந்த உலகத்துக்கு வரணும் அது உன் மூலமாக அவர்கள் வராமல் இருக்கணுமானால் துர்பீஜம்னு சொல்லக்கூடியதான கெட்ட விதைகள் இருக்கிற எந்த காய்கறிகளையும் நீ சாப்பிடாது அந்த காய்கறிகள் இருக்கிற பக்கமே நீ போகாதேன்னு சொன்னாங்க எங்கே அப்படியே ஆகட்டும்னு பகீரதன் பிரார்த்தனை பண்ணிட்டு போனான் அப்படின்னு அந்த சரித்திரமானது பூர்த்தி அப்படி அந்த கெங்கையினுடைய வச்சனம் இது இந்த கெங்கை சொல்கிற துர்பீஜமாக இருக்கிற வஸ்துக்கள்லாம் யார் சாப்பிட்றாலோ அவர்களுக்கு இது மாதிரி துர்மரணங்கள்லாம் சம்பவிக்கும் பண்ணக்கூடாத பாபங்கள்லாம் வந்து சேரும் உடம்பில் துர்நாற்றம் ஏற்படும் இந்த பாபம் எப்படி போகும் அப்படின்னா கங்கையில் விழுந்து கெங்கை தள்ளணும் சமுத்திரத்தில் அப்போது இது நிவர்த்தியாகும் அந்த பாபம் அப்படி இந்த துர்ப்பேஜம்னு சொல்லக்கூடியதானே வேகளெல்லாம் யாரும் சாப்பிடப்படாதுன்னு கங்கையனுடைய வாக்கியம் அப்படி அந்த விழுந்து அந்த எலும்புகள்லாம் தான் பரமேஸ்வரனுடைய ஒரு வரன்னால் பிறந்தவர்கள் அந்த அறுபதினாயிரம் பேரும் பிறப்பு வேணால் இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய இந்த பூலோகத்துக்கு பிறந்ததுனுடைய காரணம் பரமேஸ்வரனுடைய வரம் அப்படிங்கிறதுனால தான் அந்த எலும்புகள்லாம் காலப்போக்கில் சங்கமாக உருவெடுத்தது சங்கு அப்படி சங்கமாக ஆவிர் பவிச்சு அதில் தீர்த்தம் வச்சு பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னு அந்த சரித்திரம் அப்படி வருது அந்த சங்கத்தில் தீர்த்தம் வச்சு அந்த தீர்த்தத்தை பரமேஸ்வரன் சிறஸ்ல அபிஷேகம் பண்ண பண்ண சத்கதி ஏற்பட்டதுன்னு சரித்திரம் அப்படி சங்க தீர்த்தங்கிறது பரமேஸ்வரனுக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப உகந்தது சங்கமத்தியே ஸ்திதம் தோயம் பிராமிதம் சங்கரோபரி அங்கலக்னம் மனுஷியானாம் பிரம்மஹத்தியாதிகம் தஹேத் அப்படின்னு புராணம் சொல்கிறது அந்த சங்கத்தினுடைய நடுவில் எப்பொழுதும் கங்காஜலம் இருக்குது இது எப்படி தெரியும் அப்படின்னா சங்க காதில் வச்சுருந்தால் ஜலம் ஓடுற மாதிரி ஹோன சத்தம் கேட்கும் அந்த கங்காஜலம் எப்பொழுதும் செங்கில் இருக்குது அப்படின்னு புராணம் சொல்கிறது அப்படி இந்த சரித்திரமானது அப்படி பூர்த்தி ஆறுது ஆகையினாலே துர்பீஜம்னு சொல்லக்கூடிய காய்கறிகளை எதுவும் சாப்பிடப்படாது அப்படிங்கிறது இந்த சரித்திரம் மூலமாக நாம் தெரிஞ்சுட்டோம் மேற்கொண்டு உள்ள தர்மங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்